ிாத்தய தோத்தேற்றணையீத்தமே நமயஸ் நியம் வாயுமான் தர்வா மத்னீத்துறவன் ஸ்ரீஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் விஜானத்தோட கூடின ஞானத்தை உபதேசம் பண்ணுறேன்னு சொன்னார் இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் நாம் இதை ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும் மற்றதெல்லாம் அதோட மகிமையை சொல்லியிருக்கார் ஆனால் விஜான சகிதம் ஞானம் பிரபக்ஷியாமின்னு தான் பிரதிஜை பண்ணியிருக்கிறார் விஜானத்தோடு கூடின ஞானத்தை உனக்கு உபதேசம் பண்ணுறேன்னு சொன்னார் சொன்னால் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறது ஜானம் அப்படின்னு எடுத்துக்கணும் விஜானம்னு சொன்னால் இறைவன் வேறு ஜீவாத்மா வேறு இல்லை ஆத்மாவே பரமாத்மா ஜீவாத்மா உண்மையில் பரமாத்மாதான் பரமாத்மாதான் ஜீவாத்மாவாக காட்சி அளிக்கிறதுங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் விஜானம் அது ஒன்று அனுபவங்கள்லாம் கிடையாது அனுபவமாக சில பேர் நினைக்கிறது உண்டு ஆனால் அது அனுபவ விஷயம் இல்லை அது எந்த நான்கிற தத்துவத்தை நான் ஒரு குறுகியவனாக நினச்சிக்கிறேனோ அந்த குறுகியை நான் தான் பறந்திருக்கக்கூடிய பரப்பொருளாக இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் விஜயானம் அதுக்கு தான் பகவான் நாலாவது ஸ்லோகத்திலையும் அஞ்சாவது ஸ்லோகத்திலேயும் ஒரு விஷயத்தை உபதேசம் பண்ணார் அரூபமாகிய தான் இந்த ஜகத்து முழுக்க நாமரூபங்கள்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே அவைகள்லாம் என்ன சார்ந்திருக்கு நாம ரூபங்கள்லாம் நான் அதை சார்ந்த இல்லை உண்மையிலேயே அவைகளெல்லாம் இல்லவே இல்லை அது ஒரு மாயத் தோற்றம் கனவை போன்றது என்னுடைய யோக மகிமையைப் பார்னு சொன்னார் அதே சமயம் நமக்கு புரியறதுக்காக வேண்டி ஜகத்காரணத்துவ திருஷ்டியிலேயே கொஞ்சம் அதிகமாக உபதேசம் பண்ணுகிறார் அதாவது உலகத்திற்கு காரணமாக இருக்கிறார் இந்த சமஸ்திரபஞ்சத்துக்கு நம்முடைய உடம்பு மனசு புத்தி உள்பட எல்லாத்துக்கும் ஆதாரமாக அந்த மெய்ப்பொருள் இருக்கிறார் அப்படின்னு பூதபிருத்து நச்ச பூதஸ்தா மமாத்மா பூத பாவனஹா நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஸ்தூல சூக்ம பிரபஞ்சங்களுக்கெல்லாம் ஆதாரமான மெய்ப்பொருளாக இருக்கிறேன் அப்படின்னு உபதேசம் பண்ணார் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்னா திருஷ்டாந்தம் சொல்றார் யசா எப்படி ஆகாஷிதா சர்வத்திரகா மகான் வாயு நித்யம்ங்கிறது ஒரு பதம் இருக்கு எப்படி ஆகாஷத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய எப்படி எப்பொழுதும் இருக்கக்கூடிய எங்கும் செல்லக்கூடிய வாயுவானது சிறந்த காற்றானது இருக்கிறதோ அப்படி சர்வாணி பூத்தானி யா ஆகாஷஸ்திதா நித்தியம் சர்வத்திரகா மகான் வாயு எப்படி ஆகாசத்தில் எப்பவும் இருக்கக்கூடிய எங்கும் செல்லக்கூடிய சிறந்த காற்றானது இருக்கிறதோ ததா அப்படி சர்வாணி பூதானி எல்லா சமஸ்தீவராசிகளும் மசானி என்னை சார்ந்துதான் இருக்குது பாருங்க இது ரெண்டுமே சூக்மமானது அதாவது ஆகாசமும் சூக்ஷமானது கொஞ்சம் புரியக்கூடியது வாயு ஆகவே சப்தகுணத்தையுடைய ஆகாசம் சப்தஸ்பரிஷ குணத்தை உடைய காற்று எப்படி இருக்கோன்னு இந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு அப்படி எல்லா ஜீவராசிகளையும் உயிர்களையும் உள்ளங்களையும் தெரிந்து கொள் அதுக்கப்புறம்தான் ஸ்தூலமானதெல்லாம் இருக்கு அதையும் நாம சேர்த்து புரிஞ்சுக்கணும் உபதாரைய உபதாரையன்னா நன்றாக இதை புரிந்து கொள்வாயாக உணர்ந்து கொள்வாயாக அதாவது தூய உணர்வை சார்ந்துதான் உணரப்படுகின்ற பொருள்களெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன உணர்வு இல்லாமல் உணரப்படு பொருள்கள் இருப்பற்றவைகளாகிவிடும் ஆகவே உணரப்படு பொருள்கள் உணர்வை சார்ந்தே இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று உணரப்படு பொருள்களுக்கெல்லாம் ஆதாரமாகிய உணர்வை நன்றாக உள்க வேண்டும் சொல்லலாம் நன்றாக ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நன்றாக மனதிலே இதை பதிய வைத்துக்கொள் இந்த உண்மையை அப்படின்னு சொல்றார் இருமையற்ற தத்துவந்தான் இருமைகளாக காட்சி அளிக்கிறது மாயாசக்தியினால அதை தொடர்ந்து பகவான் சொல்ல போறார் இதுதான் ஞான விஜயானம் அதாவது இறைவனை பற்றிய அறிவு இறைவனை தெளிவாக புரிந்து அறிவு இங்கே உபதேசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸ்லோகங்களில் இதே கருத்து இன்னும் திரும்ப திரும்ப மனதில் பதியும்படி உபதேசம் செய்ய போகிறது தொடர்ந்து படிப்பதற்கு பகவான் நமக்கு அனுகிரகம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய